நாடுகளில் ஒரு கோடி கேட்கப்பட்ட உங்கள் அவசியம் தேவை அதில் சென்று காம் என்ற இணையதளத்துக்கு போனால் செய்ய வேண்டும் அதற்கு கட்டணங்கள் எதுவும் கிடையாது அதற்கும்ட்டணம் கிடையாது ஆர் ஜே பாலாஜியின் அனைத்து நிகழ்ச்சியையும் நீங்கள் உங்கள் போனில் இருந்து ஒரே அமுக்கில் கேட்டுக் கொள்ளலாம் முற்றிலும் இலவசம் சுயநலம் கருதி வெளியிடுவோர் ஆர்ஜே பாலாஜி மற்றும் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா தரேன் பண்ணி தயவுறீங்க இன்னொரு <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> எனக்கு <laughs> அப்படிதான <Hey, both> <aperture> <Sadly, actualised> <interacting> <laughs> lady rupai seven bigger popular rap ko super great jitsein tagdi si with me balaji taran tan tan tanta ஐயோ सारी बजते रे अब बोलता पड़ा सुपर वाल्वे என்ன மாயமான வாழ்வு दानड़ा वेलकम வெச்சி நல்ல சகணம் இதல கமகமேற நான் 2.7 பிகப் உள்ள ராம் கோ சூப்பர் கிரேட் தி டிக்னி சி வித் மீ பாலாஜி वी ப்ளே ஒன்லி வெலடி சாங்ஸ் மனசெட்டட்ட கூளங்களே கண்ணாலி வை சுண்டி எழு பாண்டி அந்த மாய கண்ண போல இவர் மனச පරිंपाண்டி ஒரு பச்சை பிள்ளை போல இவர் பேசி சிரிப்ப தெரியுதா சசிகுமார் என்னது ஐயோ ஒரு கோடி மேல கேட்டா அது பெரிய விஷயமா அதான் சொன்னே பாலாஜி நான் தான்